அவர்கள் கூறியதாவது நாங்கள் உமர் ரதி அல்லாஹ் அவர்களிடம் அமர்ந்திருந்த போது நபி சல்லு அலிக வசல்லம் அவர்கள் பற்றி கூறியதை உங்களில் அறிந்திருப்பவர் யார் என்று கேட்டார்கள் வார்த்தைக்கு சோதனைகள் துன்பங்கள் என்ற பொருளும் குழப்பங்கள் என்ற பொருளும் உண்டு நபி சல்லு அலேஹி வசல்ல அவர்கள் கூறிய மாதிரியே என்றேன் அவர்கள் தான் என்றனர் ஒரு மனிதன் தமது சொத்துக்களிலும் தமது குழந்தைகளிடமும் தமது அண்டை வீட்டாரிடமும் அளவு கடந்த நேசம் வைப்பதன் மூலம் அதாவது சோதனையில் ஆழ்த்தப்படும்போது போது தொழுகை நோன்பு தர்மம் நல்லதை ஏவுதல் தீமையை விளக்குதல் ஆகிய காரியங்கள் அதற்கு பரிகாரமாகும் என்று நான் விடையளித்தேன் அதற்கு உமரது இல்லாகும் அவர்கள் கருதவில்லை என்றனர் கடல் அலை போல் ஏற்படும் நபிகளால் முன் அறிவிப்பு செய்யப்பட்ட பற்றியை கேட்கிறேன் என்று கூறினார்கள் மூமின்களின் தலைவரே அந்த குழப்பங்களுக்கும் உங்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை உங்களுக்கும் அந்த குழப்பங்களுக்கும் இடையே மூடப்பட்ட கதவு உள்ளது என்று நான் கூறினேன் கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா என்று உமரதி அல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள் நான் உடைக்கப்படும் என்றேன் அப்படியாயின் அது ஒரு காலம் மூடப்படாது என்று உமரதி அல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் ஷக்கி கூறியதாவது அந்த கதவு எதுவென உமரதி அல்லாஹூ அவர்கள் அறிவார்களா என்று உதய்பா ரதி அல்லாஹூ நாங்கள் கேட்டோம் ஆம் பகலுக்கு பின்னர் இரவு என்பதை அறிவது போல் அதை உமரதி அல்லாஹும் அவர்கள் அறிவார்கள் பொய்கள் களவாத செய்தியை நான் அவர்களுக்கு அறிவித்தேன் என்று உதய பாரதி அல்லாகும் அவர்கள் அந்த கதவு எது வேண உதை பாரதி நாங்கள் கேட்க அஞ்சி மசூருக்கை கேட்க செய்தோம் அதற்கு உதய பாரதி அந்த கதவு உமரதி அல்லாஹும் அவர்கள் தான்